முப்பது வசனங்கள் உடைய ஒரு அத்தியாயம் உள்ளது அவரது குற்றம் மன்னிக்கப்படும் என துவங்கும் அறுபத்தி அத்தியாயமாகும் என்று நபிஹி வசல்ல கூறினார்கள் அபு தாவோ ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருமிதி இரண்டு எட்டு ஒன்பது ஒன்று இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்